சமயம் நியாய கலாப்பேன மகதா பாரதேனச்ச உபபிரம் வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வேதங்களுக்கெல்லாம் உபபிரம் உண்டு வேதங்களுடைய பொருளை விரித்துரைப்பதற்காகவும் நன்கு விளங்க வைப்பதற்காகவும் பிறந்தவையே உப இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னால் அதை நன்கு விவரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஆன்சரரி சப்ஜெக்ட் படிக்கிற அந்த ஞானம் நன்கு முற்றுகிறது அதே போல வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்திகாச புராணங்களுடைய உதவியை நாடுகிறோம் அதில் இத்திகாசங்கள் உயர்ந்தவை அதில் மகாபாரதம் தனிச்சிறப்பு பெற்றது மகாபாரதத்தில் ஒன்பது ஒன்பதாக விதுரர் திருதராஷ்டிரனுக்கு என்ன கூறினார் என்பதை பார்க்க போகிறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பார்த்தோம் இனி ஒன்பது பார்க்க வேணும் பத்து பார்க்க வேண்டும் ஒன்பது என்னும் எண்ணிக்கையே தனிச்சிறப்பு படைத்தது நம்முடைய உடம்பே ஒன்பது வாசல் பட்டினம் இந்த உடம்பை பட்டினம் என்னும் இந்த பட்டணத்தை ஆளக்கூடியவன் நான் என்கிற ஆத்மாவென்னும் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலே நான் புரிந்து கொள்ளாமல் இது ஒன்பது வாசல் பட்டணம்னு தெரிவிந்து நமக்கு நல்ல விளைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட விளைநிலம் இந்த உடல் என்று எவனொருத்தன் புரிந்து கொண்டு விடுகிறானோ அவனே சாந்தோன் என்பதுதான் இப்ப அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போறோம் இது இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நூறாவது ஸ்லோகம் அதுக்காக சொல்றேன் அத்தனை தூரம் நம்மளும் இப்ப தாண்டி வந்துட்டோம் சொல்றார் நவத்வாரம் இதம் வேஷ்ம திருஸ்தூனம் பஞ்ச சாட்சிகம் கேத்திரஜ அதிஷ்டிதம் யோவேத பாரா கவிருந்த உண்மையை தெரிஞ்சு விட்டானோ அவனே மிகச் சிறந்தவன் அவன் கவி என்று கொண்டாடுறார் கவிதை எழுதுறவாள் கவிஞர்கள் சொல்லுவார்கள் ஒரு தன் தாண்டி பார்க்கக்கூடியவன் உயர்ந்த கவிஞருக்கு இருக்கிற பெருமை என்ன லோகத்தில் இந்து நடக்கிறது மட்டும் அப்படி எழுதுறதா அல்ல இந்த சமுதாயம் எப்படி முன்னேற போறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு போர் ரொம்ப நாள் பிற்பாடு நடக்க போறது நன்கு தெரிந்து கொண்டு இப்பவே இலக்கியத்தை புனைகிறார் அவர் தானே சிறந்த கவி அத போல சொல்ற யார் ஒருத்தன் இந்த உடலை விளை தெரிந்து கொண்டு விட்டானோ நான் தான் விளைக்கிற உழவாளி தெரிஞ்சுட்டானோ அவன்தான் கவி அவனது சிறந்த புகழ்கிட்ட கஷேத்திர அதிஷ்டிதம் வித்வான் இந்த உடலை பற்றி கஷேத்திரஜனாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்டதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சில கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் என்னங்கறத எடுத்து சொல்லுறேன் அதை புரிஞ்சுட்டா இந்த ஒன்பது துவாரத்தை உடல் ஒரு ஆத்மாவாலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆத்மா வெவ்வேறு உடலை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு ஒரு முடிஞ்ச உடனே உடலை ஊத்துறார் நமக்கு ஜனனம் மரணம்னு எதை சொல்றோம் ஆதிசங்கர பகவத் பாதர் புனரதி ஜனனம் புனரதி மரணம் புனரபி ஜனனி ஜஹரேசயனம்னு சாதிக்கிறார் மறுபடியும் மறுபடியும் பிறப்பு மறுபடியும் மறுபடியும் இறப்பு பிறப்பு இறப்புகளாவது எவை ஆத்மாவுக்கு பிறவியும் கிடையாது ஆத்மாவுக்கு இறப்பும் கிடையாது ரெண்டும் இல்லாதவர்தான் ஜீவாத்மா அப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தால் பிறவின்னு சொல்றது ஒரு ஆத்மா உடலை ஏற்றுக்கொள்ளுதல் இறப்புன்னு சொல்றது ஒரு ஆத்மா உடலை துறந்து விடுதல் இவற்றைத்தான் பிறப்பு இறப்புகளாக சொல்லுகிறோம் ஒரு ஆத்மா உடலை எடுத்துக்கொள்ளுவது பிறவி என்னும் அவ் ஆத்மா உடலை நீத்து விடுவது இறப்பு என்னும் கூறப்படுகிறது இதுதான் ஆனா உடல் இறந்து விடுகிறதே ஆத்மா இறப்பதில்லை பிறப்பதும் இல்லை ஆத்மா தன்னோட தன் கர்மங்களை சுமந்து கொண்டேதான் போகிறார் பாபு குண்டங்களை எடுத்து அடுத்த உடலுக்குள்ளே போகிறார் இப்போ ஒரு கேள்வி பிறக்கும் ஒரு ஆத்மா ஒரு உடல்லேந்து வெளியில போயிடறாரே அடுத்த உடலுக்கு உடனே போயிடுறா எங்கயானு போட்டு வந்து திரிந்து போவரா இல்ல இந்த உடல்லே வெளியேறச்சே அடுத்த உடலுக்குள்ள புகுந்துடுவாரா இதே சமயத்துல இன்னொரு கேள்வியும் பிறக்கும் தாத்தா பரம் ஒதிக்கிறார் தாத்தா மரணம் அடையறான்னு விஷயங்கள் அதே சமயத்திலே பிள்ளைக்கோ பேரனுக்கோ அவருடைய மனைவி கர்ப்பம் தரித்து குழந்தை பிறக்க போறதுன்னா அவர் மரணம் அடைந்தார் உடனே இந்த குழந்தை பிறந்தது அப்ப அந்த ஆத்மாவே இந்த பேரனா பேத்தியா வந்து பிறந்துட்டு இப்படின்னு வேற சொல்றோமே அப்போ அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பிறந்துடுவாரா அல்லது ஆத்மா புறப்படும் போதே உடனே அடுத்த உடலை பிடிச்சுன்னு தான் பிறப்பார்கள் ரெண்டுமே உண்மை அல்ல அப்படி ஒரு டாட்டா புறப்போறாருன்னா உடனே பேரன் உடம்புக்குள்ள புரிந்து விடுவார் அப்படிங்கறதும் ஒன்னும் எந்த சாஸ்திரத்துல அதுக்கு பிரமாணம் காணப்படவில்லை நாம் நம்பலாம் எப்படி ஹெரிடரி ட்ரைட்ஸ் இல்லாம போகவே போகாது அதை கொண்டு வந்தா நம்ம ஒத்துக்கொள்ளலாம் மற்றபடிக்கு சாஸ்திரத்தை தேடினா டாட்டா பேரனா பிறந்து விடுறாருன்னு எல்லாம் எங்கயும் எழுதி வச்சிருக்கா தெரியலே மற்றொன்றூர் ஒரு ஆத்மா உடலை விட்டு பிரிந்த விற்பாடு அவ்வாத்மா உடனடியாக இன்னொரு உடலை எடுத்துக்கணும் என்கிற தேவையும் இல்லை அவர் பல்லாண்டுகளுக்கு ஏன் ஆயிரம் வருஷங்களுக்கு கூட உடலே இல்லாமல் ஆத்ம புஞ்சங்கள்னு சுற்றி கொண்டே இருக்கலாம் கொத்து கொத்தா ஜீவாத்மாக்கள் இந்த திறந்த வழியிலேயே தொங்கிட்டு இருக்குமா அதத்தனைக்கும் உடல் கிடையாது ஏதோ ஒரு நாள் அந்த தர்மம் பழுத்து உடலை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆத்மா கிளம்பின உடனே இன்னொரு உடலை பிடிச்சுக்கணும் தேவையில்லை ல்லாமல்ற்றிிருக்கலாம் ஒரு ஆத்மா புறப்படுற சமயத்துக்கு அந்த குடும்பத்தை இன்னொரு குழந்தை பிறந்துட்டா அவரே இங்கு வந்து பிறப்பார் அதுவும் தேவையில்லை உயர் குலத்திலே பிரபந்த குலத்தில் பக்தர்களுடைய குலத்தில் புண்ணியம் செய்திருக்கிறவர்கள் போய் பிறக்கிறார்கள் இப்படித்தான் நாம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ ஒரு ஆத்மா உடலை எடுத்துக் கொள்வது பிறவி உடலை விட்டு விடுவதுங்கிறது தான் மரணம் இந்த உடலை ஏற்றுக்கொண்டிருக்காரு இல்லையோ அந்த ஆத்மாவுக்கு தான் அதிஷ்டாதான்னு பேர் அதிஷ்டானம் பண்ணப்பட்டிருப்பது உடல் அதிஷ்டானம் பண்ணி இருக்கிறவர் ஆத்மா ஆத்மா இவ்வுடலை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அதிஷ்டான அதிஷ்டானம் பண்றதுன்னா இதை ஏற்றுக்கொண்டு ஆட்சி செலுத்துதல் அவர் தான் அதிஷ்டம் இந்த உடலை புரிச்சு இதை இவர் நடத்துகிறார் இவர் இஷ்டப்படிதான் இந்த உடல் நடக்க போகிறது அப்ப அதிஷ்டானம் பண்ணப்பட்டிருப்பது உடல் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஆத்மா இந்த ஆத்மா இந்த உடலை என்னன்னு புரிஞ்சுக்கணும் என் கர்மத்துக்கு அதீனப்பட்டு இந்த உடலை ஏற்று கொண்டு என் கர்மங்களை கர்மங்களையும் உடலையும் வெளியேறி மறுபடியும் உடல் எடுத்துக் கொள்ளாத வண்ணம் வைகுந்தத்தை அடைய வேணும் இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டு நாம என்ன நினைச்சுறோம்னா இந்த உடலே நாம்னு நினைத்துக் கொண்டு இந்த உடலுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குமோ அதை நிறைவேற்றுவதிலேயே நம் காலத்தை கழித்து அத்தோடையே அழிந்து போகிறோம் அழிஞ்சூட்டா மோட்சம் கிடைக்காது அழிஞ்சூட்டா அடுத்த பிறவி மட்டும் தான் கெட்டும் அப்ப என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு விளை நிலம் விளைச்சல் செய்ய வேண்டிய ஜீவாத்மா நான் இத கஷேத்திரம் புரிஞ்சுக்கணும் நான் கஷேத்திரன் இதை விளை நிலம்னு நல்ல ஒரு நஞ்ச நலம் இருக்கு உழவாளி ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன கேஷ் கிராப்ஸ் ரொம்ப நல்லா வளர்க்கணும் நல்ல விற்பனையாரத்த வளர்க்க வேண்டாமா அத போலத்தான் இந்த உடல் வரது விளைநிலம் இதுல நல்ல பண்புகளையும் விளைத்துக் கொள்ளலாம் தீய பண்புகளையும் விளைத்துக் கொள்ளலாம் நான் நல்ல புத்தி இருக்கிற உழவாளியா இருந்தா நல்ல பண்புகளா விளைச்சுவேன் புத்தியற்ற இருந்தா தீய பண்புகளையாக விளைத்துக் கண்ணன் கீதையில் கூறும் போது இதன் கவுந்தேய க்ஷேத்ரமித் தபிதீயத்தே ஏதத் யோவேத்தி தம்ப்ராகு க்ஷேத்ரீ தத் விதா இது விளைநிலம் கேத்திரம் இத விளநலம்னு யார் தெரிஞ்சின்றிருக்கானோ அர்ஜுனா அவன் தான் உடவாளி கஷேத்திரமாசலுக்கும் கேத்திரஜனாக ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சாபிமான் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத மத்தொன்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா இந்த உடலுக்குள்ளும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்குள்ளும் இரண்டிடத்திலும் நீக்கமர நிறைந்து உரைபவன் நான் கண்ணன் என்பதையும் புரிந்து கொள்வாய் அப்ப உடல் கேத்திரம் கஷேத்தன் உடலுக்குள்ள இருந்து அதிஷ்டானம் பண்ணிருக்கிற ஆத்மா இவா ரெண்டு பேருக்குள்ளேயும் புகுந்து நிற்பவர் ஈஸ்வரனான பரமாத்மா இதத்தான் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் இந்த அறிவு மட்டும் இல்லாமல் இந்த உடலே நான் நான் நினைச்சிருந்தேன்னா இந்த உடல் எவ்வளவு தாழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒன்பத பத்தி பார்க்க போறோம் நவத்வாரம் விதம் வேஷ்ம வேஷ்ம நாம் இருக்கக்கூடிய இடம் பிரிய பங்களா இத குடிசை நினைச்சிருந்தாலும் சரி வீடு நினைச்சிருந்தாலும் சரி பிளாட் நினைச்சிருந்தாலும் சரி இல்ல பங்களா சொர்க்கு நினைச்சிருந்தாலும் சரி ஏதோ வாழ இடம் நவத்வாரம் ஒன்பது துவாரங்கள் உள்ளன இரண்டு கண்ணு துவாரங்கள் இரண்டு மூக்கு துவாரங்கள் இரண்டு காது துவாரங்கள் ஆறாச்சு வாய் துவாரம் ஒண்ணு ஏழாச்சு மல ஜலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள் ரெண்டு ஆக மொத்தத்துல ஒன்பதாச்சு இதத்தான் ஒன்பது துவார பட்டணம் நவத்வாரபுரம் நவத்வாரபுரம்னு சொல்லுவார்கள் இதை தவிர சில சமயத்தில் பதினோரு வாசல்கள் கொண்ட பட்டணம்னு சொல்றதும் உண்டு ஏனெனில் நம்முடைய உந்தி கொப்பு அதுல ஒரு சிறு துவாரம் உள்ளது அதே போல இந்த தலை நடுவு இடத்துக்கு பேர் நாம் பிறக்கும் அதில் சிறு துவாரம் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி குளிப்பாட்டி அந்த நடுவு தலையில் இருக்கிற இடத்த தடவி தடவி தடவி தான் மூடுவா வயசானா கூட ஏதா ஷட்டுன்னு அந்த இடத்துல அடிபட்டதுன்னா வழி தாங்காம இருக்கும் அங்க பிரம்மரந்திரம் ஒரு சிறுத்வாரம் உள்ளது மோட்சத்தை அடைவதற்கு புறப்படுறான் இல்லையோ அந்த ஜீவாத்மா அந்த பிரம்மரந்திரங்கிற சிறுத்வாரம் வழியாக பிரம்ம கபாலத்தை வேதித்து கொண்டுதான் வெளியே போகிறான் அத உடச்சின்னு தான் அவர் வெளியில வருவாள் சுசும்னா நாடின்னு ஒரு சிறு நாடி விஷயத்தின் வழியா வெளியில வர்றார் வெளியில வந்து அரிசிராதி மார்க்கத்தை பற்றி அவர் விகுந்தத்தை நோக்கி போறார் எதுக்கு சொல்ல முடியாது அந்த ரெண்டையும் விஷயத்தின்னா பதினோரு துவாரமா கூட ஆகும் இல்லைனா ஒன்பது துவாரம் அனைவரும் அறிந்ததுதான் ரெண்டு கண்கள் ரெண்டு மூக்கு ரெண்டு காது வாய் மல ஜலம் கழிக்கிற துவாரங்கள் நவத்வாரம் வேஷ்ம திரு நிற்கணும்னா தூண் வச்சு வீட்டை கட்ட வேண்டாமா மூணு தூண்கள் வச்சிருக்கு ரெண்டு விதமா சொல்லலாம் சத்தம் ரஜசு தமசு என்கிற முக்குணங்களே தூண்கள் இல்லைன்னா வாத்தம் பித்தம் கபம் இந்த மூணே தூண் வாத்தம் வாயு நோய் பித்தம் பித்தம் கலைக்கேறி அப்படியே தலை சித்திய காப்பல் கஷ்டப்படுறது வாத்தம் திட்டம் கபம் தொண்டை கட்டிண்டு கட்டிண்டு கபத்தினாலே தூண்களாக கொள்ள வேணும் அஞ்சு பேர் சாட்சிகள் இருக்கா இங்கே வீடுன்றா சாட்சி இருக்க வேண்டாமோ அஞ்சு சாட்சிகள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இது முதலான ஐந்து ஞானேந்திரியங்கள் தான் அஞ்சு சாட்சிகள் ஆ ஞானேந்திரியங்கள் அஞ்சு சாட்சி மூன்று தூண்கள் உள்ளன ஒன்பது துவாரங்கள் உள்ளன இப்படிப்பட்ட உடலை இவன் என்ன அடையாளம் நடக்கணும் இதன் சரீரம் கவுண்டேய கஷேத்தனி தபிதீயே இது கேத்திரம் இந்த கஷேத்திரத்தை அதிஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கிற ஆத்மா நான் தான் திருவங்கி ஆழ்வார் வானிலா முருகல்கிற பதிகம் அல்ல ஆச்சரியமா பாசனம் சாதிக்கிறார் ஊனடை சுவர் வைத்து என்பது நாட்டி உரோமம் வைந்து ஒன்பது வாசல் ஒன்பது வாசல் பட்டம் நம்ம உடல் ஊனிட சுவர் வைத்து நம்முடைய சதை சுவர் வைத்து மாம்சதையே சுவராக வச்சிருக்கு எண்பு தூண் நாட்டி எலும்புகளையே தூணாக நாட்டி உரோமம் வைந்து மேல இருக்கிற ரோமம் ரோமம் தான் கூற வைந்தா போலே ஆக ரோமங்கள் கூற வைந்தா போலே உள்ள இருக்கிற எலும்பு தான் தூண் வச்சிருக்கா போலே மாம்சந்தான் ஷவர் வச்சிருக்கிறா போலே ஒன்பது வாசல் தானுடைய குரம்பை பிரியும் போது சரணமே சரணம் என்பிருந்தேன் இப்படிப்பட்ட குரம்பை நம்முடைய உடல் தந்தம் ஊனுடைய குறம்ப வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரே என்று திருக்குருந்தாண்டகத்தில் திருமங்காழ்வார் வேறொரு பாடலில் தெரிவிக்கிறார் அப்படி தான் குரம்பே இந்த குரம்பையிலிருந்து வெளியில வரும்போது உன் தன் சரணமே சரணமென்றிருந்தேன் வேறு எவ்விடத்திலும் செல்லாமல் உன் திருவடிகளே சரணமென் இருந்தேன் அப்ப இது உடல்னு புரிஞ்சுக்கணும் இந்த உடல் நம்முடைய கஷேத்திரம்னு தெரிஞ்சுக்கணும் அந்த க்ஷேத்திரத்தில் விளைநிலத்தில் நல்ல பண்புகளை விளைச்சுக்கணும்னு புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன் அன்னைக்கு நீ கொடுத்த உடம்பு ஆசைப்பட்டபடியெல்லாம் போயிட்டேனே அப்படி நடக்காமலே போனேன் மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது இது மண்ணு சுவர் கட்டி வச்சிருக்கா போலே புலபொலான்னு எப்ப உதிர்ந்து போய்டுங்கிறது தெரியாது அதுக்கு முன்னாடி அறம் சுவர் ஆகினுன்னா அரங்கனார் காட்சியாதே புறம் சுவர் கோலம் செய்து புய கிடக்கு மீரே என்பது ஒன்பது துவாரங்கள் தரந்தே இருக்கு ஒன்பது வாசல் தரந்திருக்கு திறந்து இருக்கிறச்சே இந்த ஆத்மா இன்னும் வெளியில போகாம உள்ளே இருக்காரு பாருங்கோ அதான் ஆச்சரியம் ஒரு கிளியை கூண்டுல அடைச்சு வச்சுட்டு கூண்டு கதவை தரந்து கிளி உள்ள இருந்தா ஆச்சரியமா வெளியில ஓடிப்படுத்தினா ஆச்சரியமா உள்ள இருந்தா தான் ஆச்சரியம் அதை போல ஆத்மாவுக்கு இந்த ஒன்பது வாசல்கள் தரந்திருக்கிறச்சே இன்னும் உள்ள இருக்காரோ இல்லையோ நம்ம கிளியே இதுதான் ஆச்சரியம்னு தர்மபுத்திரன் எக்ஷனுக்கு பதில் சொல்லச்சே எக்ஷ பிரச்சனை அப்ப இது உள்ள இருக்கிறதே ஆச்சரியம் இருக்கும் நாள் குறைவா இருக்கும் அதுக்குள்ள நாட்களை இழந்து விடாமல் நன்மை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அப்ப ஒன்பது என்னான்னு பார்த்துட்டோம் இனி கடைசி பத்து என்னான்னு பார்க்க வேண்டும் பத்துன்னு வந்துடுச்சோம்னா நம்பர் ஒன் டூ நைன் பார்த்துட்டோம் சிங்கிள் டிஜிட்டா பார்த்து வந்துட்டோம் இனிமே பத்து என்ன அதைக்கு பார்க்க போறோம் பத்து பத்தாக எத்தனையோ பத்துக்களை பார்க்கலாம் பத்து ஒரு தனி ஏற்றம் உண்டு ஆழ்வார்கள் உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்